அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டியது தொழுவதாகும் பிறகு இல்லம் திரும்பி அறுத்து பலியெடுதலாகும் யார் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையில் நடந்தவராவார் யார் தொழுகைக்கு முன்னர் அறுத்து விடுகின்றாரோ அவர் அறுத்தது தம் குடும்பத்திற்காக அவசரப்பட்டு விட்டார் என்று அப்போது அபு புர்தாபின் தொழுவதற்கு முன்பே அறுத்து விட்டேன் என்னிடம் ஓராண்டு நிறைந்த ஆட்டை விட சிறந்த ஆறு மாத குட்டி ஒன்று உள்ளது அதை அறுக்கலாமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு வயது ஆட்டுக்கு பதிலாக அதை நீ அறுத்துக்கொள் இனிமேல் உன்னைத் தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று விடை விடையளித்தார்கள்